ஓம் பிரபிஜா தோத்தவேத்ய ஜானமுதிரா கிருஷ்ணா கீதமே நம இத்தப்தய கதாச்சனாஷுஷாச்சியம் நாம் யோசியன் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த பதினெட்டாவது அத்தியாயம் அறுபத்தாரோட இந்த கீதாசாஸ்திர உபதேசத்தை நிறைவு செய்து விட்டார் இப்போது இந்த ஸ்லோகத்தில் யாருக்கு இந்த வித்தை பயனை கொடுக்கும் என்பதற்காக வேண்டி இதை தகுதியுடையவர்களுக்குத்தான் இதை உபதேசிக்க வேண்டும் என்று இங்கே சொல்கிறார் உன்னுடைய நன்மைக்காக நான் இந்த கீதா சாஸ்திரத்தை உபதேசம் செய்தேன் உன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய சோகமோகங்கள் நீங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கீதா சாஸ்திரத்தை உனக்கு நான் உபதேசம் செய்தேன் நீ கேட்டுக்கொண்டதற்கு இனங்க ரெண்டாவது அத்தியாயத்தில் ஏழாவது ஸ்லோகத்தில் அர்ஜுனன் கேட்டுக்கொண்டான் அல்லவா அகம் தே சிஷ்யா மாம் சாதி நான் உன்னுடைய சிஷ்யன் எனக்கு இந்த துக்கத்தை போக்குவதற்கான ஞானத்தை உபதேசம் பண்ணுன்னு கேட்டுக்கொண்டான் அதன்படி இதம் தே இதம்ன இந்த சாஸ்திரத்தை நான் இதுவரை உனக்கு உபதேசம் பண்ணி இந்த சாஸ்திரத்தை தே நீ அதபஸ்காய நவாட்சியம் தவம் செய்யாதவனுக்கு சொல்லிக் கொடுக்காதே அதாவது தன்னை புலநடக்கம் போன்ற கட்டுப்பாடுகளால் நெறிப்படுத்தி கொள்ளாதவனுக்கு சொல்லாதே அறவாழ்க்கை நன்கு பின்பற்றாதவனுக்கு இதை கற்றுக் கொடுக்க கூடாது அறவாழ்க்கை நன்கு கடைப்பிடிப்பவனுக்குத்தான் இதை கற்றுக் கொடுக்க வேண்டும் இதில் முக்கியமாக இந்த ஞான சாஸ்திரத்தை தர்மத்தை கடைப்பிடிக்கிறவனுக்கு தான் சொல்லிக் கொடுக்கணும் இல்லை என்றால் அது தவறான விளைவுகளை உண்டாக்கிவிடும் என்பதற்காக இதனுடைய அறிவை போற்றி மதிக்கக்கூடிய அறவாழ்க்கை வாழக்கூடியவனுக்கு தான் உபதேசம் பண்ணணுங்கிறார் கதாச்சனங்கிற ஒரு சொல் இருக்குது கதாச்சனன்னு சொன்னால் ஒரு தவம் செய்யாதவனுக்கு இந்த என்னுடைய உபதேசத்தை சொல்லக்கூடாது அப்படிங்கிறார் அடுத்தது என்னென்ன அபக்தாய வாட்சச்சியம் அதாவது இறைவனிடத்தில் பக்தி அதாவது சாஸ்திரம் குரு ஈஸ்வரன் இவர்களிடத்தில் பக்தி இல்லாதவனுக்கு சொல்லக்கூடாது இதனுடைய அருமை பெருமைகளை உணர்ந்து தான் மதிப்பு தரவனுக்கு தான் இதை சொல்லிக் கொடுக்கணும் இல்லை என்றால் அது விழலுக்கு இறைத்த நீர் மாதிரி வீணா போயிடும் ஆக பயனுடைய இடத்தில் தான் இதை கொடுக்கணும் அது மாத்திரம் அல்ல சில சமயம் சில பேர் தவம் செய்திருப்பார்கள் பக்தி இல்லாமல் இருக்கலாம் பக்தியும் தவமும் இருந்தாலும் கேட்க விருப்பம் இல்லாதவர்களுக்கு சொல்லக்கூடாதுங்கிறார் அடுத்தபடி ஆக கேட்க ஆசை இருக்கணும் ஒரு பேஷன்னு சொல்கிறோம் இல்லையா உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையினுடைய ரகசியம் என்ன உண்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆசை இருக்கிறவனுக்கு சொல்லணும் சுஷ்ரூஷவே அப்படின்னா கேட்க விருப்பம் உள்ளவனுக்கு சொல்லணும் ஆனால் இங்கே எதிர்மறையில் சொல்கிறார் நச்ச அசுஸ்ரூஷவே வாட்சியம் கேட்க விருப்பம் இல்லாதவனுக்கு இதை சொல்லக்கூடாது இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் தவம் செய்தவனுக்கு பக்தி இருக்கிறவனுக்கு கேட்க விருப்பம் இருக்கிறவனுக்கு தான் சொல்லணும் இன்னொரு கண்டிஷனும் சொல்கிறார் பகவான் மாம் யஹா அபியசூயத்தி தஸ்மை நச்ச வாட்சியம் என்னுடைய சொற்களில் இந்த உபதேசத்தில் கடவுளத்தில் அதாவது இந்த உபதேச வார்த்தைகளில் குறை காண்பவன் எனக்கு இந்த பகுதி இஷ்டம் இல்லை இது சரியாக இல்லை அப்படின்லாம் வார்த்தையை சொல்லக்கூடாது ஆக ஸ்ரத்தை உடையவன் அர்த்தம் இறைவனுடைய சொற்களில் குறை காணக்கூடாது அப்படி குறை மாதிரி தெரிஞ்சதுன்னா அதை திருத்திக்கிறதுக்கு எப்படி அதை சரியாக புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்கணுமே தவிர நான் இந்த இதெல்லாம் ஐ டோண்ட் அக்செப்ட் திஸ் டீச்சிங் இந்த ஏரியாவெலாம் எனக்கு புரியலை குறிப்பாக இந்த வருணாசிரமத்தை பற்றியோ சில விடங்களில் சில கருத்துக்களை சொல்லியிருப்பார் கிருஷ்ணர் இந்த பிரபஞ்சம் படைப்பு விஷயங்கள்லாம் அது நமக்கு புரியலேங்கிறதுக்காக வேண்டி அதை குறை சொல்லக்கூடாது புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணுமே தவிர அந்த சாஸ்திரத்தை குறை சொல்கிறது தவறு ஆகவே இறைவனுடைய சொற்களில் இந்த உபதேசத்தில் ஸ்ரத்தை உள்ளவன் தவம் செய்தவன் அல்லது அற வாழ்கின்றவன் பக்தி உள்ளவன் கேட்க விருப்பம் உள்ளவனுக்குத்தான் இதை உபதேசம் பண்ண வேண்டும் ஆதிசங்கரர் ஒவ்வொன்றையும் பிரித்து சொல்கிறார் தவம் செய்யாதவனுக்கு சொல்லக்கூடாது தவம் செய்திருந்தாலும் பக்தி இல்லாதவனுக்கு சொல்லக்கூடாது தவமும் பக்தியும் இருந்தாலும் கேட்க விருப்பம் இல்லாதவனுக்கு சொல்லக்கூடாது கேட்க விருப்பம் இருந்தாலும் இடையிடையே உபதேசத்தில் குறை காண்பவனுக்கு இதை சொல்லக்கூடாது ஆகவே பரிபூர்ண ஸ்ரத்தையோடு கேட்கின்ற ஆசையோடு பரிபூர்ண பக்தியோடு அறவாழ்க்கையை பின்பற்றுகின்றவனுக்குத்தான் இந்த கர்மயோகம் ஞானயோகம் இறைவனை தியானம் பண்ணுகின்ற முறைகளெல்லாம் அடங்கிய இந்த சாஸ்திரத்தை உபதேசிக்க வேண்டும் என்பது இது உபதேச விதி உபதேச விதினா யாருக்கு சொல்லித்தரணும் தகுதி உள்ளவனுக்குத்தான் இந்த வித்தையை பாதுகாக்கிறவனுக்குத்தான் இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று பகவான் இந்த ஸ்லோகத்தில் உபதேசம் பண்ணியிருக்கிறார் தொடர்ந்து நாம் படிக்கலாம் இதன் தபஸ்காய